or அவருக்கு அனைத்து அவர் வந்ததில்லை உலகத்திற்கு எழுதிய கஷ்டப்பட்டு வரக்கூடாது அவருக்கு சமத்தை பாட்டு வர அறிந்து விட்டார்கள் என்றால் அதற்கு பின்னால் அந்த செய்ய மாட்டார்கள் கொண்டுவிட மாட்டார்கள் அவருடைய சட்ட நிலையம் மாற்றமாக நடத்த மாட்டார்கள் அவருடைய போதனைகளை எதிர்த்து மதித்து நீங்கள் தோழனே தந்து கொள்வீர்கள் என்ற அந்த கருத்தை தான் முதல் முகம் அவர்கள் தன்னுடைய அம்மாவை விளக்க வைத்தார்கள் அப்பா எவ்வளவு பெரியவன் அவன் ஆரம்பமானவன் அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்ப அவன் முடிவான அவளுக்கு பின்னால் எதுவும் இருக்க போவதில்லை அவன் சட்டம் தெரியாதான் அவன் முழு உலகத்தையும் அவளுக்கு உதவியாளர் அவனுக்கு கிடையாது அவனுக்கு அபிப்பிராயம் என்பது யாரும் கிடையாது அது மறை அவன் அரசராக இருக்கிறான் அவனுக்கு கூட்டாக எந்த ஒரு அரசு கருவனும் செய்வோம் இல்லை அரசும் இல்ல பெரியும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது பாதுகாப்பது <much> அவளுக்கு <much> <much> <much> ஒரு பூமி எங்க ஒரு பூமியை மறைத்துவிட முடியாது உங்களில் நடக்கக்கூடிய இந்த வினாடியில் கூடிய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அறிந்து கொண்டிருக்கிறார் நாம் எ அவனுடைய நாட்டம் இல்லாமல் நாம் எதையும் மறக்கவும் முடியாது அவனுடைய நாட்டம் தேவை எதையாவது மறப்பதற்கும் அவனுடைய நாட்டம் தேவை உலகத்தாரர்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய அந்த புல் ஆடவியினுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் நாடக deka mikit kali la din fil ardh ma la fi sama mukammade umuri alabuke umuri irabuke baratile ulladi bumiile ulladi oru anurulukude elime mayyade rahimiy namakettar bakerech namakettar allah purejan hua dekhru aurakum khabijhaludi inna huwa ilatil khur nikabina rahasyavag ீர்கள் நான் இருப்பேன் மாய பூர்வம் அவர்கள் நான் இருப்பேன் ஐந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆறாவது ஆளாம் நான் இருப்பேன் உலகத்தில் எது நடந்தாலும் என்னுடைய அன்படியைக் கொண்டு என்னுடைய கொண்டு நடத்துகின்றதே மரத்தினர் மக்களும் ஒருவருக்கு ஏற்படுத்த முடியாது ஒரு நம்பிக்கையை படித்து கொடுத்தான் நினாடியமன் க момைப்பத்தைப்போது Cock잖아요. நீ நாடியமன் கலையு Momo mus expensevent vàடு Liberty Gebrangateakir. பேраф impacting Dennetsu fall on an to the hall of we take care tall. Alright. Alla The美味 Banner will be thecourse placed in verse 5. Allah Supreme 했어 when God Lovers promette past magic the order of the Yemeni. அவர்கள் வல்லமையை அழைத்தார்கள் அந்த அவர்களுடைய பலவிதமான சோதனைகளை பிரச்சனைகளை அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறார் வாழ்ந்த நவிமார கருத்திரங்களை அடிக்கடி நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதற்கு அவர்களுடைய அவர்களை அல்லாஹ் அடையாள மனிதனை விழுக்கக்கூடிய மீன் என்றால் மீனாக இருக்கும் அந்த மீனுடைய வைத்துக்குள்ளே ஒருவர் தெரிந்துவிட்டால் அந்த வயிற்ற வைத்து அதற்கு அவை குஜிரம் செய்தார்கள் செய்தார்கள் அவருடைய ஒழித்தார்கள் வைப்பில் வைத்து நம்மை இணைத்தாரவர்களாக நம்மை ஞாபகம் செய்யாதவர்களாக இருந்தார் வயிற்லா வயிற்று பருவம் நீ கண்ணியமானவன் நான் அரியாயம் செய்துவிட்டேன் என்று என்னுடைய வைத்திற்குள் அவர்களை நீருடைய அவர்களை வளர்ப்பதற்கு காட்டிலிருந்து அப்பா ஒரு மானை எழுப்புகின்றான் அந்த மான் வந்து அந்த தரா அவர்களுக்கு பால் கொடுத்து அவர்களை வளர்க்குகின்றது ஒரு மான் அல்லா நாட்டினால் ஒரு பெண் தேவையில்லை அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் அதையும் உற்பத்தி அல்லா உற்பத்தி செய்த காரணம் சுரக்கா கொடியுடைய அவர்களுக்கு நிழல் கொடுத்து அவர்களை உணர்வை கொடுத்தான் மேலத் பிரியテレ கணவந்த்ரே சப்போர்ட்ரே ஹமிர்க பூஜாரே கலம சலாம் அவருடைய கல்கரமும் நாடே தெரிகிறது நான் அளிதிரு கேவிட் பற்றുകൊதர்களோ தென் ஆவுல் அவருடைய பூஜாவை அளிதிருவற்கரிய தஹர் ஏர்பார்களே செய்து இது இன்னும் சில பரிசு துடிகனில் மூத்த அடைய போகின்றார் என்று சொன்னால் இடபெரிய வேண்டியதே பின்னால ஹதரத் கிரவுனுடைய நிகத்திரின பூஞ்சா அது சேய் மாதுடைய தற்கப்படி நார் எச்ச்பேறனுடைய பரிச்னால் வந்து கொண்டிருக்கிறது நான் அகப்பட்டு விட்டோம் சிக்கிவிட்டோம் யாரை அழைத்தார்கள் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல அவனுக்கு ஒருபோதும் நாம் மாற்றிக்கொள்ளவில்லை ஒருபோதும் நாம் சிக்கவில்லை அண்ணா முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் அவர்களை கூட்டோடு சீக்கிரம் திட்டங்கள் போட்டு அதில் அந்த நல்லவர்களாக வாழ வேண்டும் பரிபூர்வமான முத்திரிம்களாக வாழ வேண்டும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய அவர்கள் திட்டங்களை போடுவாங்க முயற்சிகளை செய்வாங்க அவர்களுடைய அற்புதத்தை பார்த்துடைய சில சூழியக்காரர்கள் இப்பொழுது பயமுறுத்தினான் உங்களுக்கு நான் அனுமதிக்க வேண்டும் என்ற முன்னால இடத்திலே நீங்க அளுடைய வலது கையையும் இடது காலையும் வலது கையையும் வலது காலையும் வெட்டி உங்கள் கிருபையிலே அரியபொடவேந்து அவர் பைபுல் தேவீடேல அந்த யூடியார் காரர்கள் அப்படி இஸ்லாமியர்கள் நியு முஸ்லிம்கள் hadeh மூத்தவங்களுக்கு எல்லாம் உங்க மார்க்க தேங்கதனால உங்க ரொம்ப ஏங்குததனால சிறோனிகர் அளிக்க கோறான் உங்க रब تعالی உதவி கேட்டு தாங்க ওমর அல்லாஹ் உதவி கேளியா hadeh மூத்தவட்ட வரல்ல அடியார் சொல்ற செல்லல்ல அவங்க என்னதுதுார்கள் கா ார்கள் இத்தரத்தை ஏற்றுக்கொண்ட சூக்காரர்கள் அவர்களை தான் செய்தான் அவர்களுடன் கோடாமை கொண்டு சில மக்களே அந்த கண்டுவிட்டுள்ளதாக ஒருத்தார்கள் அந்த ார்கள்த்தால் போய் நிறார்கள் சொன்னார்கள் நான் குறைவதெல்லாம் நான் ஒப்படைப்பதெல்லாம் அல்லா ஒப்படைத்தார் <imitation> பல வருஷங்களுக்கு அவர்களில் அம்மாடவில்லை ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னலை கொடுக்கும் முதலாவது அல்லாமே மறந்துவிட்டார்கள் அல்லாமே நம்பாமல் யார் யாரையோ தெற்காரர்கள் நேர்மனமரியொரு ததிசொல் இருக்கிறார்கள் காரியிலிருந்து மாணி வரைக்கும் பாவங்க ஹனியாக்கள் அண்டபாட்டங்கள் தவள்கள் பலபார்கள் விபச்சாரங்கள் இதெல்லாம் கூடி இருக்க முடிய ஏதோ ஒரு வள்ளலத்தை நினைத்தொண்டே அவரோட சேந்தறந்த கேள்வி சப்போர்ட்டைகளுக்கும் காவ உதவின் சேவன் காவண்ட பலத்திற்கும் இவண்ட பலத்திற்கும் சொல்லி கேவல இஸ்லாமியர்கள் காத்திர்களை அறிவித்தொண்டிருந்தார்கள் நிலாதிக்க கூடியவர் அந்த அறிவியல் அனைவருமே ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்து வருஷமாக காசிரிகளுக்கும் மிகப்பெரிய யுத்தம் பதிலுடைய தந்தை நாயை நடத்திருந்தன்கள் குதிரைகள் குதிரைகள் அவர்கள் எல்லோருட ஆயுத பாதிகள் ஆயுதங்கள் இருந்தது ஆனா நம்பியாங்க நாங்கள் எதோ நெருக்கியா இருக்கிறோம் நாங்கள் எல்லாத்திலையும் குறைந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த பலகீனமான எங்கும் அம்மா அவனை நம்பினார்கள் நாளை பதிலடைய இடம் நடத்தின முந்திய ஏது நபியவர்கள் அழுது அழுது அஜிதாவடை இருந்து அல்லாஹ்வுடன் தோர்க்கின்றார்கள் என்ன தரம் காதால தர மந்தரை தோர்க்கட்டட்ட என்றால் அதர் குபக்கர் அல்லாஹ் மாட்டு வந்து கூருந்தார்கள் சத்தாக முனாஷதது அஃபக்க யகல்லுல்லாஹ் அல்லாஹ்வே ரசூலே நீ காத செய்தேது கூரு நீயப்பாடக் எத்துன கூரு அல்லாஹ்வுட தைரியமாட்டார் என்ன அழித்து விட்டு அழித்து விட்டார் என்றார் உதவி அவர்கள் நான் உதவி செய்ய போகிறேன் என்று அதன் ஐநூறு மணற்பார்கள் நாம் ஆயுத பாணிகளாக படையை அதிகமானவர்களான அனைத்து செல்வாக்குகளும் திருத்தம் தீட்டினார்கள் அவர்களுடைய திட்டத்துடைய இறுதி அண்ணாவுடைய திருத்தம் அவர்களை அண்ணாவுக்கு மாணவர்களான அழித்து விட்டான் போய் உதவி தேவல்ல உதவி தனிமர்களை தான் ஆயுதங்கள் கேட்கல மேலாம் சரியாகவே ஆயுதம் ஏதா கூடாது என்று நாம் சொல்லவும் ஆயுதங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்குரிய பயிற்சிகளை இந்த காலத்தில் முடிந்தவரைக்கும் தேவைடலாம்வைுக்காக மீது நவீக்கோட அல்ல வெற்றியை கொடுத்தான் பெருமையாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு அதன் தாயிஷா அவர்களுடையமான ஒரு தருத்தனம் ஒரு யுத்தத்திற்கு என்று ஒரு இடத்துல நன்றியர்களை வேலை அவர்களும் தன்னுடைய கூடுத்துவதற்காக சென்று தெரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய வகையில தன்னை கருத்து மாலை காணாமல் நீண்ட மண்டலத்திற்கு போய் தன்னுடைய மாலை கிடைத்தவையே இருக்கிறார்கள் நவிய பின்பற்ற முழு அவர்கள் நம்முடைய <Sessly> கரீமிய்யா ஒரு அரபிய பின்னால இருப்பாக அவர்களைையாவது எதிரேதான் அதை எடுத்து கொண்டுவாங்க. நீ அதாவது இன்ஸ்டாகிராம் தா அவre கூட்டி கொண்டுவாங்க. இது அதேவர்கள் அப்போது உரக்க இப்போது ஒரு சஹாபி முஹம்மதுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவிக்கிறார்கள். அந்த முகத்தை கூள வேண்டும் என்கிற ஹயாயுடைய Faraday உடைய ஆளை தெரிவு தெருனால அந்த சஹாபி அதை டைடவை கண்டிருந்ததால காரணமாக ஆயிசாவி கண்டது அறியாத தெரிவு தாங்க. ஹான நபியுடைய You've got to buy it. நாளிட்டபோது எல்லையில ஒரு ஷேக் மாத்ர சொல்லிட்டே அந்த காயிஷாக்கு முன்னால ஒரு உத்தரவு செய்ய கொண்டு வந்தே ஹமத்தி அவர்கள் கூப்பிட்டார்கள் கலவ ஜாரியார கொண்டுார்கள் நீங்க ஏறிச் சொல்லுங்க அல்லை காயிஷா பி அல்லாஹ் ஹான் அங்க உத்தரட்レーனி மதீனாவுக்கு வந்து சேர வேண்டியதா இருந்து மதீனாவுல உள்ள குலாப்கிட்ட ஊரே அரப அப்துல்லா முபைர் ஸூரைத் அல் முபைர் தேரீனி ஒரு வலந்தே பாய்பி இருக்கான் அந்த காயிஷாவுக்கு ஒரு கவம தேய்து வந்த நீ டைப்ரோ ஓஷாதா ஏ சொல்ல கூடியவிற்கு வந்திர ஒரு நடந்து கொண்டிர் மறந்து விட்டார்கள் கிராம தனளுடைய தந்தை உடைய வீட்டிற்கு போக அனுமதி கேட்டார்கள் இப்போதே நபி அவர்கள் அனுமி கொடுத்துார்கள் என்னுடைய தந்தை உடைய வீட்டிற்கு கிழவங்கள் இப்போதே ஹாரிஷ ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காமினுடைய வீட்டிற்கு செல்லும்படிார்கள் நபி அவர்கள் தாங்க முடியாத என்னுடைய மனைவி மீது ஒரு பதூர் துன்பம் பட்டுவிட்டது அப்படியே போய் திரும்பி குடும்பத்தை பத்தி நாம் தைராக சொன்னாங்க அப்படி அபிணி வரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அகிணி இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு பாருங்க நிறையா உங்களை மாவைழைத்துவிட்டு தூக்கிடுவாடி அந்த மாவை ஓடிடும் அந்த அளவுக்கு சிறிய குழலை அவர் தவறு செய்திருக்க மாட்டார் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நதியவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் தன்னுடைய அண்மை தன்னுடைய மண் மகன் அவர் அறிவித்த அவர் சூராக்கிறார்கள் அவர் அறிந்து கேட்டாங்க அரிய கழித்தா நீங்க என்ன கேட்டீங்க அந்த இடத்தில் விடப்பட்டு இருந்தார்கள் நிலவும் வேலை இருக்க வேலை ஓரளவு நிலவுரியார்கள் பொதுவான ஒரு ஏறுகுடி جماعهத் ஜihad கஹ்வெதே அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு جماعه தே யாரைவேயே வர கடைசில ஒரு ஆளை பின்னால அனுப்பி வைப்பாங்க அவரே யாவரும் எடுத்துட்டுவாங்க ரியாதவ விசாபெறதா அவரே கூட்டிட்டுவாங்க இந்த தடியவர்கள் அப்போது உரக்க இப்போதே ஒரு சஹாபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிவேயேதாகை அந்த முகத்தை ஊர வேண்டும் என்ற ஷையாபொடைய பதாவுடைய 1200 வருட முன்னால அந்த சஹாபி அதடைய சாயிதானை கண்டிருத்ததால காரண மனைவிட்டிஷாவை பார்த்தனும் இவர்கள் இன்னாலத்துவை நிறைவேற்ற ஒரு இயக்கம் தெரிந்துவிட்டு அலை சாயிஷா முன்னால தன்னோட உத்தரத்தை கொண்டு வந்து அமர் தி அவர்கள் கூருகார்கள் கலவு ஜாரியார சொன்னார்கள் நீ கேளுங்கள் அலை சாயிஷா அவர்கள் அல்லாஹ்வ ஹம உத்தத் லேலி மதீனா வந்து தெரிந்தார் மதீனாவுல முラーக்கினுடைய அர்பாத் ஹப்ல அன் குபைர் மஸ்லூயத் சுலத் குபைர் ஹ்தேயேயு बदलाعيه பராபியுதாங்க அலை சாயிஷா வந்து கவங்க தேர்ட் வந்த நீ தயவுல உஸாதாயிட்ட சொல்ல கூடியவங்களுக்கு வேகமா பரவி நல்லவர்களுக்கு கூட உண்மை செய்ய முடியாது வருவார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் வீட்டுக்கு உட்கார மாட்டார்கள் விட்டு கைப்பற்றியிருக்கும் எப்படி இருக்கிற நபிகள் அவர்கள் చెప్పారు കേട്ടുകൊണ്ട് చెప్పుവർകൾ എല്ലാ తెలియ کرے അന്തിസുറിയ കരുമംഗരെ ഷവർഗരെ അദൽ തആഷിർ റിയാല്ലാഹ് വാഹനാ ഇനെ നിനെ ഇനെ കബറുൻ കേ ഖാലിദ അർബേ എന്താ അർബില്ല നബിയുദിയ റീസ്ൽ അവർ എങ്കവാണ് തൻഡിയ തൻഡിയ വെച്ചിക്ക് പോവാണ് അന്നുണ്ട് കേട്ട다가യ് കേപോടേ നബിയവർകൾ കരുമണി പോട다가യ് പോടേ തൻഡിയ വെച്ചിക്ക് കൊടുവടങ്ങൾ ഇപ്പോൾ തആഷിർ റിയാല്ലാഹ് വാഹനാ അബൂബക്കർ റിയാല്ലാഹ് വാഹനോ കാണിച്ചു വീക്ഷിച്ച കേടവരണ്ടாங்க നബിയ no hay podiade en el வளர்ப்பு மகன் சொன்ன சொல்லக்கூடிய கேட்டு பாருங்க நவியவர்களுடைய சொன்னியவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் தன்னுடைய அண்மை தன்னுடைய மண் மகன் அதன் அறி எவ்வளோ தவறு சூடாக்கிறார்கள் அறிந்து கரிட்டன கே எதெதெலே கேங்க ஹதர்ட் علي ரதியல்லாஹு அன்ஹு கொட வாக்கியத்துல சொன்னாங்க ஹதர்ட் ஆயிஷாவல்லாஹி கொட கொடலட மாங்க ஹதர்ட் ஹம்தலே குனல்ல ஹதர்ட் علي ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க வர்னி சா உகிமா கதி யா ரசூலல்லாஹ் மமீன ஹ ஆயிஷா பக்கம இருக்கா நீ ரோ பெரிகல இருக்கறானே நானே இந்த இடமா அதகற ஹजरत阿里 சவால இந்த வார்த்தையை கேட்டதும் ஹிந்து மத உடைய தவறை அனுபவமா இருந்ததே அவருடைய தங்கியுடைய விருத்தக்கு வந்தவர் நபியவர்கள் அவர்களை தர்றே சொன்னாங்க என்னுடைய மாப்பாவை நீங்க நதீக்கு முன்னால சொல்றீங்க நான் தவறு செய்யல நான் பாவம் செய்யல நான் நிரபராதி நீங்க தேச்சீங்க அதல முகக்கர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க पहिले நதீக்கு முன்னால அப்படி சொல்றறானே செய்ய முடியல அவருடைய நாயி உம்முலூமத் சொன்னார்கள் தாயே நீங்களாவது நதீக்கு சொல்லுங்க நான் பாவம் செய்யல நான் தவறு செய்யல நான் குற்றவாளி அவ தாயி சொல்லிவிட்டால் நபிக்கு சொன்னால் நான் எதைச் செய்றேன் நபி அவர்களை ஆயிஷா பாத்து சொன்னாங்க ஆயிஷா நம்ம மதிக்க கூடியவ. நிலையா இருந்ததா நிலைய தவறு செய்ததா. கைமேல서 குத்திக்காட்ட. அத ஆயிஷா கிட்ட சொன்ன உடனே அத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்க. நபியுடைய பத்தி கேக்கேன். ஏ எந்த அளவுக்கு தவறை ஆತರ வந்தா நான் அதை அதை என்னுடைய கண்ணிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை எனக்கும் அவர்களுக்கு அதே மாதிரி அல்லாபுடைய அவர்கள் தூய்மையான நிரம்பி வைத்து உலக மக்களுக்கு போதும்பியுடைய கனவுடன் அனுப்பித்தால் விபதி பாடத்தில் நான் நினைத்தேன் நமக்கு எது என்று சொன்னா எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் உடைய வேண்டிய உடைய வேண்டியது அவங்களாவே மாற்றி ஏதோ ஒரு சில தவறு செய்யக்கூடியவர்கள் ஒரு சில பம்பர்கள் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்று பகிரமாக சில தவி நம்முடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது நிம்மதியாக வாழவிடக் கூடாது சந்தோஷமாக வாழவிடக் அவர்களை முன்னேறவிடக் கூடாது அவர்களை பின்னால் தள்ள வேண்டும் அவர்களை எடுக்க வேண்டும் அவர்களை எழுக்க வேண்டும் என்று பல இந்த காலகட்ட நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம் அந்த அேற்ற வேண்டும் அல்லாக்க வேண்டும் யாரை யார் அவர்களும் அதிகாரிகளை நம்பினார்களோ அவர்களுக்கு ஏமாக்குவது வாங்குவது நாம் து மா நம்முடையோம் எத்தனையோ அறமான நடப்பதன் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய யோசனைகள் வந்து கொண்டிருக்கிறேன் உலகத்தில் நாம் யார் யாரை அழித்திருக்கிறோமோ அவர்களை அவர்களுடைய பாவங்களின் மூலமாக முடிவிற்கு அவர்களை அழித்திருக்கின்றோம் மூலமாக அளித்திருக்கின்றோம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து அவர்களுடைய உள்ள அவர்களுக்கு வெளியில நிலக்கலப் நம்பி நம்முடைய என்றால் அம்மாவுக்கு எல்லாம் பருவ சாதாரணம் இதை கூட எத்தனையோ பெண்களுக்கு அவர்களுடைய கற்றுக்கொண்டிருதே அவருடைய ஆமதலை தெய்மாதிர கூட்டினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வேவேவரது பாடலாமா மீரா அந்தியாடைய கணபதிரே சப்போரே ஆகா தறエレ பிரேதே கிரேபட்ட மேலிலே நபிமார்களும் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஹாபாக்களும் எந்த முறையில் கற்றுக்கொண்டார்கள் ஒரே முறைதான் நமக்குள்ள மிக பெரிய உம்மாத் ஆனா படிச்சியாடையிலே அதனால் அதே ஆபத்துக்கு இருந்த நாமத்தை பாதாக சொல்ல எல்லாவல்ல அல்லாஹ்வுடைய நம் வணரையே கௌரவ பூர்த்தியா ஒருவேளையில என்றால் அல்லாஹ்வேவேவரது தான் கண்ட ஒரே ஒரே நாமமே ஆசிக்கு வரல கே எல்லா மதலமார மறைக்கறதுக்கு தேவே சேவை நடக்காதது எல்லா குறே பாத்தரே வழி பாயா அந்த அல்லாஹ் ந ஒரே குடரே தேコル சவாயா அந்த யாங்கவே ஜோது காது வரையா அந்த தொழா தான் இந்த செலகியால டெக்னாலே காறை மதி பாயா அப்படியே பட்டுக்கடவாக இந்த சொல்லை அறிவிக்க வேண்டிக்கையடா இந்தே பதர்சேனமேதுக்குது ஒரு வியாபகம் இந்தமே பாவுதேய மனதுக்கு ஒரு ஒட்டுக்குது ஒரு வியாபகம் இந்தமே பாவுகளே மதித்தே நமக்கே கொடுத்த ஒரு தந்திரைகளை அத்துடவாராக சித்தக்கறேதி இடுவாராக அர்ச்சவத்த வைமந்தரே கூடலே பற்றிலே பயாக ஒரு அந்துவாரக் கூடிய கிராமங்களை பாதமா பயாகம் கர்மியமா இருக்கையடா கடவுள் கிட்ட ஏத்துக்கடே பாதங் долларовaph Α doorway string vibrating பாதங்ம் விது zer welcheப் பாதங் displays அல்லுதுmagனன் மிய தை enfantயரு�도 அல்லருது பாதwegே பாதlaughாக வாராட் இlate நேரும் படி榜 படி ظர்альныхثر கத்து படிologne உனை கொடு sculptிக்zym routinelyары் பிடண்ணாவாக שיםuzuுத்து ப FREE Olaf留 değiş毛 η wesமை ordை பிடங்கன். łychangsнаруж tienes பரார cupboardillo அழemente permiteisin சரி ஜமைது பிடலான்Every